வீரராஜெல்வம் போல் சேர்கவ என் ஆசான் வீரராக வருக்கு புகழ் அருள்மிகு காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவி அருளி செய்த ஸ்ரீ சூரிய சதகம் தொடர்பு பன்னியாசத்தின் குபரிதாரர்களான வைஷால்பதி ஸ்ரீமதி கே லட்சுமிபாய் அம்மையர் அவர்களே திருமதி அலமேலி புருஷோத்தம் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் ஸ்லோகம் பிப்ராணக சத்யம் ஆஷு பிரசமித்த பலவத் தார கௌர்ஜித்ய குருவீம் குருவானோ லீலையா அதக சீக்கினமபி बालो अपार, इव आतपो सुब्रमण्यर् मुरगने இங்கே ஊமைக்கு எடுத்துக் கொள்கிறார் சுப்பிரமணியர் எப்படி வந்து தாரகாசுரனை கொன்று தன் தந்தை சிவபெருமானுடைய உள்ளம் மகிழும்படியாக வெற்றி வாகை சூடி மயில் மீது ஏறி மயில் வாகனனாக காட்சி தருகிறாரோ அதுபோலே இங்கே சூரிய பகவான் இருளையும் இருளின் சக்திகளையும் அடக்கி வெற்றி கொண்டு பிரகாசித்து பகலை தொடங்கி உங்களுக்கு நல்வாழ்வை விடிய வைக்கிறான் என்று சொல்றார் பிப்ரானக பிப்ராணக அப்படிங்கிறதுக்கு ஆக்சுவலா ஃபயர் நெருப்பு அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல அது சூரியனை குறிக்கும் ஏன் அப்படின்னு சொன்ன இந்த சூரியனுடைய கதிர்கள் என்ன பண்ணுதான் நமக்கு தெரியாம இந்த மூச்சு காற்றுல அடங்கி இருக்கக்கூடிய பல்வேறு கிருமிகளை எரித்து கொள்ளுகிறது அதனால இந்த பிப்ரானகங்கிற வார்த்தையை யூஸ் பண்ற அது அக்னியா இருந்து அட்மாஸ்பியர்ல இருக்கிற தேவையில்லாத கிருமிகளை கொள்ளுகிறது அது உண்மையா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இப்போ ரஷ்ய விஞ்ஞானிகள் சமீபத்தில் இந்த வருஷம் பதில் சொல்லியிருக்கிறார்கள் என்ன அப்படின்னா கிரகண காலத்திலே அது சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி கிரகண காலத்தில் என்ன ஆகுதுன்னா சூரியனுடைய கதிர்கள் நேரடியாக நம்ம வந்து அடைய முடியல மறைக்கப்படுகிறது அந்த நேரத்தில் என்ன ஆகுதான் ஓசோன் லேயர்லையும் அட்மாஸ்பியர்லையும் ஒரு கன்டாமினேஷன் ஏற்படுது ஒரு கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவுக்கு கூட அந்த பாதிப்பு உண்டாகுது அப்படின்னு கண்டுபிடித்திருக்கிறார்கள் கிரகண காலத்திலே சூரியன் அல்லது சந்திரனுடைய கிரணங்கள் நார்மலாக ஒழுங்குமுறையாக வர முடியாமையினாலே கண்டாமினேஷன் ஏற்படுது அப்போ மறைப்பில்லாத முழு சூரியனும் முழு சந்திரனும் நமக்கு மற்ற நாட்களில் எவ்வளோ பெரிய நன்மையை செய்யுதுங்கிறத அப்போதான் கண்டுபிடிக்க முடியுதுன்ற இதை பார்க்கிற போது கிழக்கு நாடுகளிலே சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் பாம்போடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷம் என்று சொல்வது நிஜமாக இருக்குமோ என்று நாங்கள் தமாஷாக யூகிக்க வேண்டி இருக்கிறது என்று ரஷ்ய விஞ்ஞானிகள் சிரித்துக் கொண்டே ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் அவங்க இதைத்தான் அப்படி சொன்னாங்களோ பாம்பு வந்து சூரியனை பிடிக்குது பாம்பு வந்து சந்திரனை பிடிக்குது அப்ப விஷம் மக்கள் சாப்பிடக்கூடாது பட்னியா இருக்கணும் சாப்பிட்ட சாப்பாடு வயிற்றுக்குள்ள விஷமா மாறுதுன்னு சொன்னாங்களே அது எதைத்தான் நினைத்து சொன்னார்களோ என்று நாங்கள் யோசிக்கும்படியாக இருக்கிறது என்று இப்போ சமீபத்தில் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் அது அந்த காலத்துல என்ன சொன்னாங்க சூரிய கிரகணத்துக்கு மூணே முக்கால் நாளிகைக்கு முன்னாலேயே சாப்பாடை நெருத்துனா அந்த நேரத்தில் வயிற்றில் ஆகாரம் இருக்கப்படாது இப்போ ரொம்ப நெருக்கி பிடிச்சா நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க சூரிய கிரகணம் அஞ்சு மணிக்கு ஆரம்பிக்க நாலு சாப்பிட்டு முடிச்சிடோம் நாங்கள் அஞ்சு மணிக்கு முன்னாலே முடிச்சிடறோம்ல அப்படின்றாங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது கிரகணம் நடக்கிற போது உங்கள் குடலில் கூட ஆகாரம் இருக்கக்கூடாது வயிற்று பகுதியில் ஸ்டமக்குன்னு ஒரு ஏரியா இருக்குது சிறு குடல்னு ஒரு செக்ஷன் இருக்குது பெருங்குடல்னு ஒரு செக்ஷன் இருக்குது பெருங்குடலுக்கு ஒரு ஆகாரம் வர்றதுக்கு எட்டு மணி நேரம் ஆயிடுது சிறு குடலுக்கு ஆறு மணி நேரத்துக்குலாம் வந்துடுது ஸ்டமக்கிலிருந்து மூணு மணி நேரத்துலலாம் வெளியேறிடுது அப்போ ஏறக்குறைய எட்டு மணி நேரத்துக்கு முன்னாலேயே உங்களுக்கு அந்த உணவு வயிற்றுக்குள்ளே செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்போ கூட கிரகணத்தினுடைய பாதிப்பு இருக்கும் என்று அந்த கிரகண நேரத்தை பாராயணம் பண்ணுறதுலேயும் பகவத் தியானத்திலையும் நாமாக்களை சொல்றதுலையும் தான் பயன்படுத்தணுமே தவிர அந்த நேரத்தில் மற்றபடி கேளிக்கையாக இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதான் இங்க பிப்ராணக அப்படிங்கிற ஒரு நாமத்தை சொல்றேன் நெருப்பு வடிவானவன் நெருப்பு கோலம் அப்போ சூரியனுக்கு இருக்கிற ஆயிரக்கணக்கான பெயர்களிலே அந்தந்த சந்தர்ப்பத்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட எடுத்து சூஸ் பண்றா பிப் பிராணக சக்தி ஆசுகு பிரசமித்த பலபத் பிரசமித்தனை அழுத்தி தோல்வி அடைய செய்து நாசப்படுத்தின்னு அர்த்தம் எதுக்கு அப்படின்னா இங்க ரெண்டு அர்த்தம் தாரக ஔர்ஜித்யம் ஔர்ஜித்யம் என்றால் மேன்மை யாருடைய மேன்மைன தாரகம் என்றால் ரெண்டு அர்த்தம் ஒண்ணு தாரகம் நட்சத்திரங்கள் இன்னொன்று தாரகாசுரன் இவன் முருகன் கொன்றான் அல்லவா அந்த அசுரனுடைய பலத்தை முருகனுக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா இப்படி அர்த்தம் வரும் தாரகாசுரனை வென்று அவன் பலத்தை அழுத்தி முருகன் மேன்மைப்பட்டு நின்றது போலே சூரியனுக்கு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்ன நட்சத்திரங்களுடைய வெளிச்சத்தை ஏறக்குறைய இல்லை என்று ஆக்கி பகல் நட்சத்திரத்தை பார்க்க முடியாது நட்சத்திரங்கள்லாம் ஒளி மிகுந்த கிரகங்களாக இருந்தும் கூட இந்த சூரியன் வந்துட்டா இதன் ஒளியினாலே நட்சத்திரங்களை பார்க்கவே முடியாது அப்போ தாராகணங்களாகிய நட்சத்திரங்களை ஏறக்குறைய இல்லை என்று ஆக்கி பலவத்தை அதாவது பலத்தினாலே தன்னுடைய ஒளி மிகுதியினாலே அப்படிங்கிறார் அப்போ இங்க ஒளியிலே பலம் அடங்கி இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை மேல சொல்ற முருகன் தேவசேனாதிபதியாக அவதரித்தான் எப்போ அவதரித்தான்னா தேவர்களுக்கு அசுரர்கள் பயம் அதிகமாக வந்தது அடிக்கடி வந்தது ஒரு அசுரனை தொலைச்சா இன்னொரு அசுரன் அப்படி மாறி மாறி அசுரன் வந்து கொண்டிருந்தார்கள் அப்போ அவர்கள் சிவனுடைய அருளாலே முருகனை தங்களுக்கு சேனாதிபதியாக பெற்றார்கள் அவனுக்கு தேவ சேனாதிபதினு தன் பலத்தினாலே அவன் வந்து வெற்றி சூடினான் அந்த பலம் இங்கே சூரிய ஒளியினுடைய தேஜஸோடு ஒப்பு நோக்கப்படுவதற்கு காரணம் என்னென நெற்றிக்கண் நெருப்பிலே பிறந்தான் முருகன் சூரியனுடைய ஒளியிலே உள்ள தேஜஸும் நெருப்பு அப்போ இந்த அக்னிதான் மனிதர்களுக்கு பலம் அதை உபாசியுங்கள் அப்படிங்கிற மறைமுகமான கருத்தை அங்க சொல்றேன் இந்த கந்தனுடைய பிறப்பை பற்றி பலவிதமான வரலாறு சொல்லப்படுகிறது தமிழ்நாட்டில் பிரபலமா இருக்கிற கதை என்னன்னா நெற்றிக்கண்ணிலிருந்து சிவபெருமான் அந்த நெருப்பை வரவிட்டான் அப்புறம் ஆறு கார்த்திகை பெண்கள் அந்த பாலனை வளர்த்தார்கள்னு சொல்றாங்க வால்மீகி ராமாயணத்துல எப்படி போட்டிருக்கு அப்படின்னா சிவபெருமானும் பார்வதியும் அதிக நாள் புணர்ச்சியில் ஈடுபட்டு இருந்த போது எடையிலே வந்து அது ஸ்கலிதமாகும்படியாக பண்ணினார்கள் அப்படி ஏற்பட்ட ஸ்கலிதத்துக்கு ஸ்கந்தன் என்று பெயர் அவன் ரொம்ப அக்னிமயமாய் உஷ்ணமாய் இருந்தான் அவளை அவள் கங்காதேவி அதை பெற்றுக்கொண்டாள் அப்படின்னு அந்த மாதிரி வருது எப்படி பார்த்தாலும் அக்னிமயமா இருந்தான் சுப்பிரமணியன் சொல்லு கார்த்திகை நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும்னு சொல்லுவேன் கார்த்திகையில் பிறந்தது திருமங்கையாழ்வார் திருமங்கையாழ்வார் ரஜோகணமானவர் இந்த திருவோணம் நட்சத்திரம் ஆர்துரா நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இதெல்லாம் அடக்கி விடக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்களுக்கு டாமினண்ட்டை குவாலிட்டிஸ் இருக்கும் இங்கே சூரியனுடைய நெருப்பும் சுப்பிரமணியனுடைய ஒரு தேஜஸும் ஒப்புமையாக சொல்லப்படுகிறது ரெண்டுலேயுமே வெற்றிக்கு காரணம் அந்த உஷ்ணந்தான் அப்படின்னு சொல்கிறேன் உணவிலே இருப்பது உஷ்ணந்தான் அந்த உஷ்ணந்தான் மனிதர்களை பலசாலியாக ஆக்கி இருக்கிறது அந்த உணவிலிருந்து நாம் எடுக்கக்கூடிய உஷ்ணம் இருக்க அதுக்கு தான் ஜீர்ணம்ங்கிற ப்ராசஸ் வைஸ்வானர் என்ற அக்னி அதை தான் செய்கிறான் அப்படிங்கிறத இங்கே இந்த இளநீர் இருக்க அது வந்து மிதமெஞ்சின உஷ்ணத்தை அதை வந்து வெண்கல பாத்திரத்துல வைக்கக்கூடாது வச்சா என்ன ஆகும்னா அது தமோகுணம் அடைகிறது அது கழுக்கு சமம்னு சொல்லுவாங்க இப்பதீர் இருக்க பதநீர்ங்கிறது சுண்ணாம்பு கலந்த பனைமரத்து சுரப்பு சுண்ணாம்பு கலக்கலைன்னா அது கழு அது மாதிரி இளநீருக்கும் கல் தன்மை தான் வெண்கல பாத்திரத்துல வச்சீங்கன்னா காரணம் என்னன்னா சில உலோகங்கள்ல சில உணவுப் பொருள்களை தமோ குணமாக மாற்றக்கூடிய தன்மை உண்டு தமோகுணங்கிறது வேற ஒண்ணும் இல்லை உஷ்ணத்துக்கு நேர் மாறானது வெளிச்சத்துக்கு நேர் மாறானது இளநீரே ஓரளவுக்கு தாமசம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு இளநீர் பயன்படுத்துவாங்க ரொம்ப ஆச்சாரம் உள்ளவங்க இளநீர் குடிக்க மாட்டாங்க அது வந்து கொஞ்சம் புத்தியை முழுங்கடிக்கும் என்று சொல்லுவார் பதநீர் இளநீர் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது கால்சியம் கொடுக்கும் குளிர்ச்சி நல்லது ஆனால் ஆன்மீக கண்ணோட்டத்தில் பார்க்குற போது சாத்விக புத்தியை கொஞ்சம் மட்டுப்படுத்தும் இப்படியாக உஷ்ணமானது நரம்புகளை முறுக்கேற்றி மனிதன் வீரனாக பெயர் பெறுவதற்கு சூரியனுடைய உஷ்ணம் தேவை கண்களிலே சூரியன் இருக்கிறான் வாயிலே அக்னி இருக்கிறான் தேவர்களை பற்றி சொல்லும்போது சாஸ்திரம் இப்படி சொல்லியிருக்கு ஒரு மனிதன் இறந்த உடனே ஆத்மா போயிடுது ஆனால் அந்தந்த உறுப்புக்கு சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் அந்த உறுப்பிலே இருக்கு இன்னும் அதை நம்ம அனுப்பி வைக்கணும் முறைப்படி அதுக்குதான் பிரேத சம்ஸ்காரம் அந்தியேஷ்டின்னு சொல்லுவாங்க அந்தயேஷ்டினாஷ்டின் வேள்வி அந்தயேஷ்டினா கடைசி வேள்வி ஒருவன் இறந்த உடனே ஈமக்கிரியைகள் செய்யறாங்க சொல்லப்படுது அந்த மந்திரம் என்னடான இந்த கண்களில் இதனால் வரை குடியிருந்த சூரியன் தன் இடத்துக்கு போகட்டும் வாயில் இதனால் வரை இருந்த அக்னி தன் இடத்துக்கு போகட்டும் இவன் கைகளில் இது வரை இருந்த இந்திரன் அவன் இடத்துக்கு போகட்டும் அப்படின்னு சில மந்திரங்கள் சொல்லி முறைப்படி அனுப்பி வைக்கணும் அப்படி அனுப்பி வைக்காம இப்போ துர்மரணம்னு சொல்றாங்க இல்லையா அதாவது கூட்டத்தோட கூட்டமான ஒரு பேர் ஒரு எரிமலை வெடிப்புல இறந்து போறாங்க கடல்ல மூழ்கி செத்து போறாங்க அதுக்கு துர்மரணம்னு பேரு இந்த முறைப்படி சம்ஸ்காரம் பண்ணாததுனால தான் அது சம்மந்தப்பட்ட ஆத்மாக்கள் பேயா அலையிறது பிசாசா அலையிறது நிம்மதி அலையிறதுன்னு சொல்றேன் அதனால அநாத பிரேத்த சம்ஸ்காரம் அஸ்வமேத பலப்பிரதம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லுவான் ரோட்டில் ஒருத்தன் அனாதைய செத்து கிடந்தான்னா அவனுக்கு ஈமகிரியை செய்யக்கூடிய செலவை நீங்க ஏற்றுக்கிட்டு முறைப்படி அந்த சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு அஸ்வமேதயாக பண்ணின பலன் கிடைக்கும் கும்பகோணத்தில் ஜீவகாருணிய சங்கம்னு ஒன்று ஆரம்பிச்சார் காஞ்சி பிரம்மாச்சாரிய அதோடைய நோக்கம் என்னன்னா ஏனைய மதத்தை சேர்ந்தவர்கள் எவ்வளவு ஏழைகளாக இருந்தாலும் செத்த உடனே அவங்க அவங்க தர்காவிலேயோ சர்ச்சிலேயோ போய் அதுக்குரிய அந்தந்த மதச்சடங்குகளை சொல்லி சஸ்காரம் பண்ணி புதைச்சிடுறான் அந்த ஆத்மா சாந்தி அடையுது ஆனால் ஹிந்து அநாதையாக செத்தானு அவன் எவனுமே கருதுறதில்லை அதனால அனாதையாக சாகும் இந்துக்களை இந்த கும்பகோணம் ஜீவகாரணி சங்கத்தில் கொண்டாந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு அவர் அறிக்கையிட்டு அதுக்கு ஒரு ஃபண்ட்ஸ் ஏற்படுத்தி இன்றைக்கி அது நடந்துகிட்டு இருக்கு அதனால ரோட்டில் முனிசிபல் ஸ்கேவெஞ்சர்ஸுடைய கண்ணோட்டத்தில் வந்து சிக்கக்கூடிய அநாத பிரேதங்களை அவங்க கொண்டு இங்கே ஒப்படைச்சிடுறாங்க இவங்க அதுக்குரிய மந்திரங்களை வேத மந்திரங்களை சொல்லி முறைப்படி இன்னைக்கும் வந்து சம்ஸ்காரம் பண்ணி அனுப்புகிறாங்க அப்போது சூரியனுடைய அருள் மனிதர்களுக்கு எந்த அளவு இருக்குது ஆனால் மனிதனுடைய ஆத்மா உடம்பை விட்டு போன பிறகு கூட சூரியனுடைய வெப்பம் கண்களிலும் அக்னி ரூபத்திலே வாயிலும் இருக்கிறது அதை வந்து நம்ம முறைப்படி அனுப்பி வைக்கணும் அதுதான் நம்ம பெரியவங்களுக்கு செய்யக்கூடிய சடங்கு அப்படின்னா நம்ம நாட்டில் கடைபிடிச்சி வந்தாங்க தேகத்தில் உறையும் தெய்வங்கள்னு என்ற தலைப்பில நான் சொன்னேன் ஒரு சொற்பொழி இதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் அதான் சொல்ற சுமணியனுடைய தேஜசும் சூரிய பகவானுடைய உஷ்ணமும் ஏறக்குறைய ஒப்பு சொல்லது இவன் தாரகாசுரனை கொன்றான் அவன் தாரகணங்களை அதாவது நட்சத்திரங்களை ஒளி எடுக்க செய்தான் அவுர்ஜித்யர்ஜித்ய மேன்மை அதை வந்து பிரசமித்தை அழுத்தி சக்தி மாசு மாசுனா உடனே சக்தி ஆற்றல் இங்கே சக்திங்கிறது சக்தி அஸ்திரம் என்றும் சொல்லலாம் முருகனுக்கு வரும்போது அப்படி வரும் குருவீம் குருவீம்னா பெருசு நர்த்தம் குருனாலே பெருசு நர்த்தம் குருவீம் என்றால் பெரியதாக இருக்கக்கூடிய சூரியன் அல்லது தேஜஸ் வடிவமான சுப்பிரமணியன் ரெண்டும் சொல்லலாம் அதாவது குருவாய் இருக்கிறவர்கள் யாரு அப்படின்னா மதிக்கத்தகவர்களும் குரு தான் அப்பா குரு அம்மா குரு தான் ஆசிரியர் தாத்தா குரு வயசுல பெரியவங்க எல்லாம் குருதான் அதனால் அவங்கள முதல்ல சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் சாப்பிடணும் அப்படி இல்லாமல் நாம் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு கொடுத்தா அது உச்சி இஷ்டம் சொல்லுவாங்க வீட்டுக்கு வர்ற அதிதி இருக்கிறாங்களே விருந்தினர் அவங்க கூட குரு தான் நாம் போய் ஒருத்தரை கூப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு பேர் அதிதி நாம் கூப்பிடாம தானே வந்தாங்கன்னா அவங்களுக்கு பேர் அபியாகத்தர் விருந்தினரில் ரெண்டு வகை உண்டு அதிதின்ன நாம போய் ஒருத்தரை கூப்பிட்டு ஐயா நான் ஒவ்வொரு நாளும் ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டு தான் நான் சாப்பிடுவேன் நீங்கள் தயப்பண்ணி வரணும்னு சொல்லி கூப்பிட்டு உங்கள் அழைப்புக்காக ஒருத்தர் வந்தாருன்னா அவருக்கு பேர் அதிதி அதிதி தேவோ பவன் அதிதி பெருமாளுக்கு சமம் அவருக்கு சாப்பிடு சாப்பாடு போட்ட பிறகு உங்களுக்கு திருப்தி தானா மனசில் ஏதாவது குறவுண்டானு கேட்கணும் அதான் பூர்த்தி அபியாகதர் அப்படிங்கிறது யாருன்னா திடீர்னு திடீர்னு எதிர்பாராம வந்துடுறாங்க அப்படி வந்தாங்கிறாங்கன்னா அவங்கள போகணும்னு விரட்டாமல் அவங்களுக்கும் அந்த மாதிரி உரிய உபச்சாரங்கள் செய்து அதை பகவாத் பகவத் ஸ்வரூபமாக நினைச்ச நீங்கள் மரியாதை பண்ணினீங்கன்னா அவர்கள் இருவரும் குருமார்களே அது குரு பூஜைன்னு பேர் இங்கே குருவி அப்படின்னு பெரிய சூரியனுடைய பெரிய வடிவத்தையும் சுப்பிரமணியத்தனுடைய பெரிய சுப்பிரமணியனுடைய பெரிய புகழையும் குறிக்குதே குருவானோ லீலையா அதக சீக்கிரம் இங்க லீலையா அப்படின்னு சொன்ன விளையாட்டாக அப்படின்னு அர்த்தம் அதக குருவானோ என்றால் கீழாக்கி எத லீலையா அப்படின்னு சொன்ன சூரியன் என்ன பண்றான் நட்சத்திரங்களுடைய வெளிச்சத்தை விளையாட்டாக கீழாக்கி விடுகிறான் தான் மேலே ஊங்கிவிடுகிறான் சுப்பிரமணியன் என்ன பண்றான் சிக்கினம் அப்படிங்கிறதுக்கு மயில்னு அர்த்தம் ரெண்டு அர்த்தம் உண்டு சிக்கினம்னா வேல் போல கூர்மையா ஃபிளேம் செய்யக்கூடிய அக்னிக்கும் சிக்கினம்னு ஒரு பெரிய நெருப்புக்கும் உண்டு இங்கே வந்து அது சாதாரண நெருப்பையும் நட்சத்திர ஒளியையும் குறிக்கும் இல்லைன்னா மயிலுடைய தோகையில கண்ணு கண்ணா இருக்கு ஒவ்வொரு மயில் தொகை கண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கும் வேலனுடைய நுனி போல் இருக்கும் அதுக்கும் அந்த பெயருண்டு அதனால மயிலுக்கு சனியாக பெயராக வருகிறது சிக்கினான அப்போ மயிலை கீழ்மைப்படுத்தி தான் மேலே ஏறி அமர்ந்த சுப்பிரமணியனுக்கு அது எப்படி மயில் அவன் கீழ்மைப்படுத்தினான்னா ரொம்ப அனாயாசமாக அந்த அசுரனை கொன்று இவன் மயிலை வாகனமாக்கி கொண்டான் அடுத்தது இந்த சூரிய பகவான் ரொம்ப கஷ்டப்பட்டு நட்சத்திரங்களை தோற்கடிக்கல நெருப்பு முதலிய மற்ற பிரகாசங்களை கீழ்மைப்படுத்தல ரொம்ப அனாயாசமா சூரியன் வரவே மற்றவை ஒளி இழந்து போயின அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கிறது அதனால இங்கே சுப்பிரமணியன் ஆகிய முருகனுக்கும் சூரியனுக்கும் அது ஒப்புமையாகிறது இந்த மயில் சூரியனுக்கு வாகனமாகிற வரை அது எப்படி இருந்ததோ சாரி சுப்பிரமணியனுக்கு ஆனால் சுப்பிரமணியனுக்கு வாகனம் ஆன பிறகு மயிலுக்கு ஒரு மரியாதை வந்துருச்சு என்னன்னா முருக பக்தர்கள் இப்போ திருப்பரங்குன்றம் போனீங்கன்னா திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு நேரடியில் ரொம்ப தூரம் தள்ளி மயில் வச்சுருக்கிறாங்க பக்தர்கள் இங்கேருந்து போகிற போது அந்த மயிலுக்கு முதல் பூஜை பண்ணிட்டு அப்புறம் உள்ளே போகிறாங்க வாகனத்துக்கு மரியாதை அதாவது இந்த இந்து மதத்தில் ரத்தோத் ஒரு இலக்கணம் சொல்லியிருக்கு தேர் எடுக்கிறாங்கல்ல ஒவ்வொரு சாமிக்கும் தேர் எடுக்கிறாங்க அப்படி தேர் எடுக்கிற போது பல ஜாதி மக்களும் தேர் எழுக்கிறார்கள் தேர் எழுக்கிறப்ப இந்த ஜாதிக்காரன் இழுக்கக்கூடாதுன்னு இந்து மதத்தில் சட்டமில்லை அப்படி இருக்கிற போது சுத்த ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்கிற ஒரு பிராமணன் ரொம்ப ஒரு அனாச்சாரமானவன் பக்கத்தில் இருந்து தேர் வடத்தை பிடிச்சி இழுத்தான்ன இவனும் அவனும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் இடிச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த பிராமணன் என்ன நினைக்கணுமா தேர் எழுக்கிற போது அனைவருமே தெய்வ ஜாதி இவன் என் மேல பட்டுட்டான் அப்படிங்கிறதுக்காக நான் வீட்டுக்கு போய் குளிக்கப்படாது அப்படின்னு நினைக்கணுமா ஸ்மிருதி கேள் அப்படி சொல்லியிருக்கு இந்த சட்டம் பல பேருக்கு தெரியறதில்லை அதாவது என் மேல படக்கூடாது அப்படின்ற வருணாசிரம தர்மம் ஜாதி தர்மம் இருந்த காலத்திலேயே இந்த நாட்டில் தேர் இழுக்கிற போது ஒரு மேல்ஜாதி காரனாக கருதப்பட்டவனும் கீழ் ஜாதிக்காரனாக கருதப்பட்டவனும் ஒருவர் மேல் ஒருவர் வரிசி அந்த சம்பவமானது தேர் இழுத்த போது நடந்திருந்தால் அது அசுத்தம் அல்ல அதுக்கு இவன் பரிகாரம் பண்ணக்கூடாது பண்ணினா தேர் இழுத்த புண்ணியம் அவனுக்கு போயிடுவான் யார் மேலே பட்டதுனால நான் குளிக்கிறேன்னு சொல்லி இவன் குளிக்கிறானோ அப்படி குளிச்சான்னா அந்த புண்ணியம் பூரா அவனுக்கு போயிடுவான் ஏன்னா தேர் இழுக்கிறது போது அனைவருமே தேவஜாதி என்று சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு இதெல்லாம் வந்து வெளிச்சத்துக்கு வராத சில பகுதிகள் ஏன் எப்படி சொன்னாங்க அப்படின்னா தேருங்கிறது பகவத் வாகனம் பகவானை வச்சிருக்கிற வாகனம் அந்த தெய்வ சக்தியானது அந்த தேர்ல அப்படி இறங்கிடுது தேர் வேற தெய்வம் வேற இல்ல இப்ப முருகனை கும்பிடறவங்க வேலும் மயிலும் துணைமா முருகன் வேற விட்டான் என்னையா முருகனை கும்புறேன்னு சொல்லிட்டு வேல் துணைகிறீங்க மயில் துணைகிறீங்க முருகனை காணாம அப்படின்னு அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா மயில் வேற முருகன் வேறாங்க வேல் வேற வேல் முருகன் வேறையாங்க ரெண்டு ஒண்ணுதாங்க அப்படின்னு சொல்லுவான் அதுல வந்து அர்த்தம் இருக்கு என்னன்னா கருடாழ்வார் வேற கருடன் மேலே இருக்கிற பெருமாள் பேரேன்னு நினைக்கிறதில் வைஷ்ணவங்க இந்த வைனத்தையனுக்கு கருடனுக்கே விஷ்ணுகுன்னூறு பேர் உண்டு ஏன்னா பகவத் அம்சமாகி விடுகிறான் அவன் வாகனம் ஆகிறானோ இப்போ ஒரு எலக்ட்ரிக் வயரை இந்த மைக்கில் வச்சிட்டிங்கன்னா எல்லாம் கரண்ட் ஆகிடும் எங்கே தொட்டாலும் ஷாக்கடிக்கும் அந்த வயர் தனியாக இருக்கிற போது வயரை தொட்டால் ஷாக்கடிக்கும் அது இங்கே கனெக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் எங்கே தொட்டாலும் ஷாக்கடிக்கும் அது மாதிரி தெய்வ சக்தியானது தேரில் வந்து உக்கார்கிற போது அந்த மாதிரி ஆயிடு அதனால இங்கே சிக்கனகா மயில் வந்து அதுக்கு முன்னால முருகன் மேல பக்தியா இருந்ததோ இல்லையோ அது வேற விஷயம் முருகனுக்கு வாகனமான பிறகு அது முருகனுக்கு சமம் ஆகிவிடுகிறது அப்படின்றாரு அப்போ நட்சத்திரங்களுக்கு மரியாதை ஏன் வருது சூரியனுடைய வெளிச்சத்தினாலே நட்சத்திரங்களுக்கு மரியாதை வரும் சூரியனுடைய வெளிச்சத்தை தான் கடன் வாங்கி தாராகணங்கள் நமக்கு ஒளியாக கொடுக்கிறது சந்திரனும் அப்படியே ஆனால் சூரியன் வந்த பிறகு அவற்றுக்கு மரியாதை இல்லாம போயிடுது அப்போ நாம் அவற்றை அவமதிக்கிறதாக அர்த்தமில்லை சூரியனுக்கு செலுத்திற மரியாதை அவற்றுக்கும் செல்லும் நேற்று ஒரு நாம நடத்தின கிரக நட்சத்திர மாலி என்று சூரிய பகவானுக்கு ஒரு பேர் உண்டு அந்த பேரை சொன்னால் ஜாதக தோஷமெல்லாம் போகுன்னு சொன்னேன் அப்போ இதெல்லாம் ஒரு குடும்பம் சூரிய குடும்பம்னு சொன்னால் சோலார் ஃபேமிலின்னு அனைத்து கிரகங்களும் ஒரு குடும்பமாக இருக்கிறது அதான் இங்கே அக்னியாகிய நெருப்பையும் மற்ற நட்சத்திரங்களையும் ஒளி இழக்க அது எப்படின்னா லீலையாக விளையாட்டாக ரொம்ப அனாயாசமாக கஷ்டம் இல்லாமல் அவ்வளவு ஆற்றலோடு செய்கிறார் லசிரகாந்த அவபாசம் லசத்தன ஒளி சந்திரகாந்தம் சந்திரனுடைய ஒளி சந்திரனுடைய ஒளியையும் இந்த சந்திரகாந்த கல் போன்ற நின்னக்கூடிய நவரத்தனங்களுடைய ஒளியையும் இன்னும் ஒளி தரக்கூடிய பொருள் என்று உலகத்தில் எதெல்லாம் இருக்குதோ அந்த எல்லா ஒளியையும் சூரியன் கீழ்மைப்படுத்தி விடுகிறார் அவபாசம்னா ஒளின் அர்த்தம் அது ரெண்டும் சேரும்போது லச சந்திரகாந்த அவபாசம் வரும்போது சந்திரகாந்தாபபபாசம்னு வந்திருக்கு சந்திரகாந்தமும் அவபாசமும் ரெண்டு சேரும்போது அப்படி அவபாசம் என்றால் ஒளி அப்போ இந்த சூரியனுடைய ஒளி வந்தவுடனே வாக்கிய எல்லா ஒளியும் ஒண்ணும் இல்லாம அது இருக்குதா இல்லையான்னு தெரியல இதெல்லாம் எதுக்கு எழுதுறாரு அப்படின்னு சொன்ன இப்படிப்பட்ட தேஜசான சூரியனுடைய அருள் உங்களுக்கு வந்துருதுன்னா உங்களை துன்புறுத்திக்கிட்டு இருக்கிற மற்ற எல்லா ஒளியும் போயிடும் இப்போ ஒரு எதிரிக்கு கூட ஒரு ராட்சசனுக்கு கூட ஏதோ ஒரு தேஜஸ் இருக்க போய்தான் இடைஞ்சல் செய்ய முடியும் ராவணனுக்குள்ள ஒரு தேஜஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தது ராமன் அழ வச்சான் அந்த தேஜஸ ஒளி அடிக்கிறதுக்கு அவன் ஆதித்யகரதிய சொல்லி சூரியனுடைய தேஜஸ கூப்பிட்டு துணைக்கு அந்த சூரியனுடைய தேஜஸ் வந்து ராவனுடைய தேஜஸ அவிச்சு போட்டுருச்சு அதுதான் சொல்ற உலகத்துல ஒளி உள்ளது என்று சொல்லப்பட்ட நவர்த்தன கற்கள் சரி சந்திரகாந்த கற்கள் ஆனாலும் சரி சந்திரனே ஆனாலும் சரி அக்னியானாலும் சரி எல்லா விதமான ஒளியையும் அவபாசத்தையும் அது ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுகிறது அப்படிப்பட்டது உணர்ந்து தெரிஞ்சு சொல்ற போது அந்த சூரியனுடைய அருளாலே நீங்கள் சூரியன் எப்படி மற்றவர்களை வெல்லுகிறானோ அது போல எதிரியை வெல்லுகிறீர்கள் அப்படிங்கிற தாற்பயத்துக்காக சொல்றேன் லசந்திரகாந்த அவபாசம் இந்த ஒளின்னு சொல்லும்போது ஒரு சின்ன ஹிண்ட்டு பூஜை அரியல விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அதை அணைக்கணும்னா ஆம்பளைக்கும் அந்த வேலை செய்யக்கூடாது விளக்கு ஏத்துறதும் பொம்பளை தான் ஏற்றணும் வீட்டை பொறுத்த வரைக்கும் கோவிலில் அர்ச்சகரை ஏற்றுற வீட்டை பொறுத்த வரைக்கும் கிரகலட்சுமி தான் விளக்கு ஏற்றணும் அந்த விளக்கு அணைக்கணும்னா வாயால் ஊதியம் அணைக்கக்கூடாது கையாலையும் வீசக்கூடாது விசிறியாலையும் வீசக்கூடாது இல்லை எலக்ட்ரானிக் டிவைஸ் வச்சும் அடிக்க திருத்தி என்னன்னா அங்க சாமி படத்துல போட்டிருக்கிற பூமாலில இருந்து ஒரு பூவை பிச்சு அதனால அந்த திரியை அப்படி செஞ்சேன்னா அது அது விளக்கை அணைக்கிறதுன்னு வேறு இல்லை விளக்கை குளிர்வித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அது அப்போ சாமி விளக்கை குளிர்விக்கணும் குளிர பண்ணணும் அப்படின்னா அதான் செய்யணும் ஆம்பளைங்களுக்கும் அந்த விளக்குக்கும் சம்பந்தம் இல்லை அதாவது இது ஒரு சம்ஸ்காரமா சொல்லியிருக்கு சில பேர் வந்து இந்த ஆம்பளைங்கெல்லாம் ஜாலியா வீட்டுல போற பொருத்திட்டு படுத்துக்கிறாங்க பொம்பளைங்க வந்து காலங்காத்தால் அஞ்சரை எழுப்பி விட்டு போழி வீட்டுக்கு வாசல் தெளித்து கோலம் போட்டு எல்லாம் பண்ணுன்னு நம்மளை வேலை வாங்குறதுக்கு இப்படி தந்திரமாக சாஸ்திரம் எழுதிய வச்சுட்டாங்கிறேன் அப்படி இல்லை வீட்டை வந்து பெண்மணி வாசல் தெளித்து கோலம் போடணும் அப்போ மகாலட்சுமி வருவா ஆம்பளை போய் தெளிச்சான்னா மகாலட்சுமி பாதிருபா வந்துட்டு யோசனை பண்ணுவாங்க போகலாம்மா வேண்டாம்மா ஏன்னா வீட்டுக்கு அரசி கிரகலட்சுமி ஆகிய அந்த மனைவி தான் வந்து கூப்பிடணும் கோலம் போடும்போது அம்மா மகாலட்சுமி வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டா தான் வருவாடான் ஆம்பளை செய்ய வேண்டிய காரியம் இருக்குது ஆனால் பொம்பளை செய்ய வேண்டிய காரியம்னு இருக்குது இப்போ பொம்பளை செய்யக்கூடாதுன்னு ஒரு வேலை இருக்காது என்ன தெரியுமா எதாவது ஆம்பளை ரொம்ப கோவம் இருக்காங்க என்னங்கிறது ஒரு விளக்கு கூட அணைக்கக்கூடாதா அப்படின்னு உங்களுக்கு பழி வாங்குறதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா பூசணிக்காயை பொம்பளைங்க உடைக்கக்கூடாது இந்த திருஷ்டி பூசணிக்காய்னு சொல்கிறாங்கல்ல இந்த பூசணிக்காயை ரோட்டில் போய் உடைக்கிறாங்களே அந்த உடைக்கிற வேலையை ஆண்கள் தான் செய்யணும் பெண்கள் செய்யக்கூடாது சாஸ்திரத்தில் அப்படி வச்சிருக்கிறாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதெல்லாம் விரிச்சு சொன்னால் ரொம்ப பெருசாகும் பூசணிக்காய் எதுக்காக இந்த மாதிரி திருஷ்டிக்கு தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க ஏன் புடந்தங்காய தேர்ந்தெடுக்கக்கூடாதா முருங்கைக்காயை தேர்ந்தெடுக்கக்கூடாதா வெண்டைக்காயை தேர்ந்தெடுக்கக்கூடாதா சின்னதாக இருக்கும் கை கிடக்காம ஒரு வெண்டக்காய தூக்கி அப்படி சுற்றி பிச்சு போட்டுலாமே இம்மாம் பெரிய பூசணிக்காயை காசு போட்டு வாங்கி செய்யணுமா அப்படின்னா அதுக்கு ஒரு சாஸ்திரம் இருக்குது பூசணிக்காய்க்கு கூஷ்மாண்டம் அப்படின்னு சொல்லி பேரு உண்டுங்க கூஷ்மாண்டம்னா பூசணிக்காய்னு அர்த்தம் இந்த பூசணிக்காய்க்கு திருஷ்டி தோஷங்களையும் துஷ்ட தேவதைகளையும் ஆக்கர்ஷனம் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது அதை வந்து ஆக்கிரஷனை பண்ணி நீங்கள் நடுவீதில் போட்டு உடைக்கிற போது அது டிஸ்ட்ராய் ஆகுது அதை வந்து நான் நாராயண கவச்சம் சொல்லும்போது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதை நீங்கள் மறந்துட்டீங்கிறது உங்கள் திருமுக மண்டலங்களை பார்த்தாலே தெரியுது புதுசாக ஆர்வமாக கேட்டுக்கிறீங்க நான் யோசிக்கிறது எப்படா ஒரே ஆடியன்ஸுக்கு பத்து வருஷம் அவங்க ஓடுதுறானே அது இன்னைக்கு சொல்வது இன்னையோடு போச்சு நாளைக்கு சொல்றது நாளையோட போச்சு அந்த அன்னைக்கு அவங்களுக்கு புதுசாக இருக்குது அப்போதைக்கு அப்போதை நான் ஆறாவது முதலமைப்பில் வேறு பலன் இருப்பாருங்க அந்த மாதிரி உட்காந்துருக்கிறாங்க இந்த பெருமக்கள்னு சமயத்தில் தோணுது இப்போ இந்த ஒளியை பற்றி சொன்னேன் லசந்திர காந்த அவபாசம் ஆதித்யாத் அந்தகாரேஹே இப்போ ஆதித்யாத்னா கொடுக்கட்டும்னு அர்த்தம் யார் கொடுக்கட்டும்னா பகவான் கொடுக்கட்டும் சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்கட்டும் என்ன கொடுக்கட்டும் சகல மங்கலங்களையும் கொடுக்கட்டும் அப்படிங்கிறது இருந்து கடைசியாக வர வேண்டிய வார்த்தை இங்கே சொல்கிறார் அத வந்து கடைசியில பொருத்தி பாக்கணும் அந்த காரே அந்த காரேங்கறதுல ரெண்டு அர்த்தம் உண்டுங்க என்ன அப்படின்னா இருட்டுன்னு ஒரு அர்த்தம் அந்த காரையனா சிவனுடையன்னு ஒரு அர்த்தம் அந்த என்னன்ற அந்த அசுரன் அந்த அசுரனை கொன்றவன் சிவபெருமான் அப்படி பாக்குற போது அந்த காரையனா சிவனுடையன்னு அர்த்தம் வருது இருட்டுக்கு அந்த காரன் ஒரு அர்த்தம் உண்டு அதாவது சுப்பிரமணியனுடைய தகப்பனார் சிவபெருமான் அந்த சிவபெருமானுடைய கண்கள் கண்டுகளிக்கும்படியாக இந்த முருகப்பெருமான் அசுரனை கொன்றார் அதுக்காக அந்த காரே ரத்தம் அதிசயின்கிறன் அந்தகனை கொன்ற சிவபெருமானுடைய மனம் மகிழும்படியாக குகன் என்ற சுப்பிரமணியன் என்ன பண்ணினான் அசுரனை கொன்று மயில் வாகனன் என்று பெயர் பெற்றான் அது முருகனுக்கு சொல்லும்போது அப்படி அர்த்தம் வருது சூரியனுக்கு சொல்லும்போது எப்படி அர்த்தம் வருதுன்னா அந்த காரம் என்றால் இருட்டுன்னு அர்த்தம் அந்த இருட்டினுடைய காலத்திலே வீட்சணானாம் வீட்சணம்னா சாதாரணமாக பார்த்தல்னு அர்த்தம் அது சிவபெருமானுக்கு பொருந்தோம் இன்னொரு அர்த்தம் என்னடான்னா சக்கரவாக பறவைகள் சக்கரவாக பறவைகள்னு ஒரு பறவை இருக்கு அந்த பறவை ராத்திரில தான் பார்க்குமா இரவு நேரத்துல தான் அப்படியே கொண்டு கொண்டு முழிச்சுக்கிட்டு இருக்குமா அதுக்கு பகல்ல சூரியன் உதிக்கிற போது பார்த்தா இந்த சூரிய வெளிச்சத்தை பார்த்தா ரொம்ப அதிசயமா பார்க்குமா எவ்வளவு வெளிச்சம் விடாது ஏன்னா அது இரவிலே விழித்திருக்கும் பரப்பி ஆந்தை கோட்டானெல்லாம் ராத்திரியில வெளிச்சிருக்கு இல்லையா அது மாதிரி இந்த சக்கரவாக பறவை ராத்திரி நல்லா தெளிவாக பார்க்குமா இப்போ இந்த டார்க் ரூம் கேமராஸ்ன்னு இப்போ வந்து இருக்குது இருட்டறையில் படம் பிடிக்கக்கூடிய கேமராக்கள் அது எப்படி இருட்டில் படம் பிடிக்கிறான் அப்படின்னா இருட்டில் வெளிச்சம் இருக்குதுங்க என்ன எவ்வளோ இருக்குதுன்னா பாயிண்ட் நாட் நாட் நாட் நாட் நாட் ஒன் பெர்சென்ட் வெளிச்சம் இருக்குது அந்த வெளிச்சத்தை பிடிச்சி அதை எல்லாரும் பண்ணி ஃபோட்டோ பிடிக்கிறதுன்றான் பகவான் இவன் இந்த கேமரா கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த சக்கரவாக பறவைகளுக்கு டார்க் ரூம் கேமராவ கண்ண பொருத்திட்டான் அதுதான் கோட்டா நீங்க பிச்சு டார்க்கா இருக்கும் நீங்க ராத்திரி பதினோரு மணிக்கு சமயத்துல பெட்ல கேமரா படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க திடீர்னு ராத்திரி ஒண்ணு இருக்கிறதுக்கு எந்திரிச்சு டாய்லெட் இடது பக்கம் இருக்கும் நீங்க பாட்டு வலது பக்கம் நோக்கி போவீங்க ஏன்னா அந்த ஞாபகம் படுக்கும்போது இப்படிதானே படுத்தோம் எந்திரிச்சா நேரம் அதானே வரும் ரொம்ப வேகமா போய் சேர்த்து டங்குன்னு இடிச்சு என்னடா இது யாரு டாய்லெட்ல உள்ள உட்கார்ந்துருக்கிறா அப்படின்னு சொல்லி தட்டு தடுமாறி வந்து லைட் போட்டு பார்த்தா அது டாய்லெட் இந்த பக்கம் வரைக்கும் நம்ம மேரட் பக்கம் போயிட்டு இருக்கோம் ஏண்டா செய்தி நம்ம கண்களுக்கு அந்த இருட்டிலே மறைந்திருக்கும் வெளிச்சத்தை பயன்படுத்தக்கூடிய சக்தி இல்லை ரொம்ப வேணாம் நீங்க வெயில வீதியில் நடந்துட்டு திடீர்னு வீட்டுக்குள்ள நுழைய வச்சுக்கோங்க உங்க வீட்டுல வந்து மதியமமான வெளிச்சம் இருந்தா அது உங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது ஒரே இருட்டா இருக்கும் வீட்டுல ஜனங்கள் இருக்கிறாங்களா இல்லையானே தெரியாது ஏன்னா அந்த கண்ணுக்கு அவ்வளவுதான் சக்தி ஆனா சக்கரவாக பறவைகளுக்கும் இந்த ஆந்தை கோட்டான் முதலிய பறவைகளுக்கும் இருட்டை ரொம்ப துல்லியமாக தெரியுமா கண் இப்போ நமக்கு எப்படி தெரியுது அந்த மாதிரி அவர்களுக்கு என்ன தெரியுமா ஆனால் அந்த பறவைகளுக்கு சூரிய வெளிச்சத்தை பார்த்தா எப்படி இருக்குமா அப்படி அப்ளேஜ கண்ணெல்லாம் வந்து பயங்கரம் நாம சூரியன் அப்படியே நேராக பார்த்தா நமக்கு எப்படி வந்து ரொம்ப ஓவர் பிரைட்னஸ்னால ஒன்றும் தெரியாமல் போயிடுது அந்த மாதிரி அது பேந்த பேந்த முடிக்குமா அப்போ இந்த சக்கரமாக பறவைகள் இரவிலே பார்த்து வெளிச்சத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுதான் முதல்ல பிறகு சந்தோஷப்படுதான் இப்போ இந்த வீச்சனானாங்கிறதுக்கு சிவபெருமானுக்கு அர்த்தம் எப்படி வருதுமான் முருகன் மயில் ஏறி வரும் காட்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான் ஏண்டா அப்படின்னா பரவாயில்ல நம்முடைய பையனை தேவசேனாதிபதியாக பெற்றுக் கொடுத்தோம் அவன் காரியத்தை வெற்றியாக முடித்து வருகிறான்னு சந்தோஷப்படுறான் ரத்தீம் அதிசயனின் ரத்தீம்னா மனசுக்கு பிரியம் அதிசயம்னா மிகுந்த மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை தந்தைக்கு யார் தருறான குஹன் தருகிறான் இதுல வந்து கடைசி வாக்கியத்துல குஹன்னு வார்த்தை லக்ஷ்மியம் அபாரம் அபர குஹனுக்கு பேர் முருகனுக்கு குஹன்னு பேர் அதத்தான் வந்து குஹனாய் வருவாய் அப்படின்னு கிருபானந்த வாரியார் பாடுவார் முருகனுக்கு ஒரு பேர் உண்டு குஹஹ அப்படின்னு அதாவது மிகுந்த ஆழமான ஞானம் உள்ளவன் என்ன பிரியத்தை அதாவது சிவபெருமானுடைய உள்ளத்திலே மிகுந்த மகிழ்ச்சியையும் அன்பையும் தருகிறார் அதிசயம் என்றால் மிக மிகவும் அதிகமான ஆச்சரியத்தை தருகிறார் இதை வந்து சூரியனுக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா வீக்னம் என்றால் பார்த்தல் அந்த பார்த்தல்ங்கிறது சிவபெருமானுக்கு அது வந்து சூரியனுக்கு வைக்கிற போது சக்கரவாக பறவைகளுக்கு வரும் இந்த வார்த்தையை வச்சு சக்கரவாக பறவைகளை குறிப்பிடுவார்கள் வீக்னானா ஆபகன்ன ஆபகன்ன கொடுத்து அதாவது மகிழ்ச்சியை கொடுத்து சக்கரவாக பறவைகளுக்கு பகல் வெளிச்சத்தை பார்த்தால் அதுகளுக்கு மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப இருட்டிலே கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தோம் இப்ப வெளிச்சம் வந்துருச்சு என்று சந்தோஷப்படும்படியாக ஒரு மகிழ்வை கொடுத்து பாலோ லக்ஷ்மீம் அபாரம் அபர இவ குக அகர் இந்த ஆத்தப்பங்கிற வார்த்தையும் பாலகிற வார்த்தையும் ஒண்ணு சேரணும் ஏன் அப்படின்னு சொன்ன ஆத்தப்பான வெயில் நர்த்தம் பாலனா இளம்னு அர்த்தம் இளம் வெயில் வார்த்தை ஆத்தப்பங்கிற வார்த்தை சேரணும் அகர்பதின் சூரியன் தினபதினா சூரியன் தினகரன்னா சூரியன் அகர்பதினா சூரியன் சூரியனுடைய பால ஆத்தப்ப இளம் உங்களை காக்கட்டுங்கிறேன் அதாவது இளம் வந்து காலையிலே நமக்கு சகலவிதமான புஷ்டியை தருவதா இருக்கிறது அதிகாலையில் நீங்கள் வணங்குவதும் போது உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளையும் வழங்கக்கூடியதாக இருக்கட்டும் என்று அதிகால உதய சூரியனை பற்றி சொல்றேன் பால அப்ப வந்து இங்க இளம் என்பது சூரிய நாராயணனுடைய குறிக்கிறது அது வரணும் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த சூரியன் வந்து ஆண்பாலாக சொல்லப்படுவதனாலே இந்த இளம் நாம் ஆண்பாலாக எடுத்துக்கொள்ளலாம் அதாவது தீமைகளை விரட்டி நன்மைகளை கொடுக்கக்கூடிய மிடுக்கு உள்ள அந்த சூரிய பிரகாசம் அதை சொல்வதா வைத்துக் கொள்ளலாம் நேபாளத்துல ஒரு பொம்பளை பதினஞ்சு பிரசவம் ஆயிடுச்சான் பதினஞ்சு பிரசவத்திலையும் பெண் குழந்தை தான் பிறந்திருக்கான் பதினஞ்சு பெண் குழந்தை பெற்றுருச்சு டாக்டர் வந்து எவ்ரி டைம் வந்து ஏமா குடும்ப கட்டுப்பாட ஆபரேஷன் பண்ணிக்கமா அப்படின்னு ஒரு ஆண் பிள்ளைய பார்க்காம நான் பிரசவத்தை நிறுத்த மாட்டேன் அப்படின்னு பதினஞ்சு தடவை வெற்றிகரமா பெண் பிள்ளையப்பட்டிருக்கு இனி அடுத்ததாவது ஆண் குழந்தையா வரட்டும்னு காத்திருக்கா அதை வந்து பத்திரிகையில போட்டு அடுத்ததும் பெண் குழந்தையாகிவிட்டால் என்ன செய்வீர்கள் ஒரு ஆண் குழந்தைய பார்க்கும் வரை சவால் விட்டது நாட்டுல பாருங்க எப்படிலாம் வருதுன்னு இப்ப இங்க சூரியனை ஆண் பாலிலே சொல்லி ஆத்தபக அகற்பதையர் ஆத்தபக பாலக அந்த வெயில் ஒரு இளம் சிங்கமாய் ஒரு இளம் பாலகனாய் வருதான் அது உங்கள் தீமைகளை போக்கி நன்மைகளை வாரி வழங்குவதற்கு வருகிறது அப்படின்ற அந்த என்ன நன்மைகள் வழங்குதுன பொழுது விடிந்ததும் நம் துன்பங்கள் தொலைந்தன அவனுடைய ஒளி நம்முடைய இருட்டை போக்கி விட்டது மூதேவியை போக்கி விட்டதுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுனா நூத்துல ஒரு பங்காவது நமக்கு செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம உள்ளத்துல விதைக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு சுலோகத்துல அந்த இளம் வெயில் அந்த உதய சூரியன் அந்த இளம் சூரியன் உங்கள் துன்பத்தை போக்குவானாக உங்களுக்கு நல்லதை செய்வானாக அந்த நம்பிக்கை நம்ம மனசுல விதைக்கணும் இந்த மெட்ராஸ்ல கே நகர்ல இந்த தண்ணி கனெக்ஷனுக்குன்னு பெரிய பைப்பு ஒரு ஐநூறு பைப் இருக்குதான் கொலா அதாவது வீராணம் ஏரியிலிருந்து தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லி ஏகப்பட்ட பைப்பு தயார் பண்ணி இப்போ காட்டுமாரர் கோயில் பக்கம் பார்த்தீங்கன்னா வடலூர் பக்கம் சேத்தியாத்தூர் பக்கமெல்லாம் நிறைய கிடக்குது அது என்ன அப்படியே கிடக்குது அதில் மக்கள் குடி புகுந்து ஒரு பக்கத்தை களிமண்ணால் அடைத்து ஒரு பக்கத்தில் வேட்டியை தொங்கி விட்டு வீடாக்கி விட்டார்கள் அந்த பைப்பெல்லாம் வீடாக இருக்குது இப்போ மெட்ராஸ் கே கே இருக்கிற பைப்பில் அந்த அளவு கூட வசதி இல்லை ரெண்டு பக்கமும் திறவையா இருக்குதான் அதில் மக்கள் குடியிருக்கிறார்கள் அவங்க எல்லாம் யாருன்னா வெளியூர்லேருந்து வந்து இந்த சித்தாள் வேலைக்கு ரோடு போடுற வேலைக்குன்னு வந்தவங்களாம் அவங்கள வேட்டி கண்டு போட்டிருக்கிறாங்க மழை வந்தால் நாங்கள் ஓடி போய் ஏதாவது கட்டிடத்தில் போய் பதுங்கிக்குவோம் சில பேர் விரட்டுறாங்க சில பேர் விரட்ட மாட்டாங்க இருப்போம் எங்களுக்கு இது தாங்க வீடு இப்போ ஒரு பத்து பேர் ஒரு குழாய் பலப்படுத்துக்கலாம் எங்களுக்கு வந்து கதவும் இல்லை ஜன்னலும் இல்லை போலீஸ் தொந்தரவும் இல்லை கடந்த பத்து வருஷமாக இதில் தான் நாங்கள் குடியிருக்கிறோம் அப்படின்னு பேட்டி கொடுத்துக்கிறாங்க அதை பார்க்குற போது இது பிலோ பாவர்ட்டி லெவல்னு ஒன்று சொல்கிறானே இதை என்ன லெவல்னு சொல்கிறது இது சூப்பர் பவர் லெவல்னு எஸ்பிஎல்னு போட வேண்டியதுதான் பயங்கரமா இரு மனித வாழ்க்கையில் இவ்வளவுலாம் வருமே கஷ்டம் இருக்குதா அவங்க வந்து மார்க்கெட்டில் காயெல்லாம் விற்று போன பிறகு சொத்த கத்திரிக்காயை போய் வாங்கிட்டு வருவாங்களாம் எல்லாருமா சேர்ந்து மட்டமான அரிசி ஆறு ரூபாய் ஏழு ரூபாய் கிடைக்கிற அரிசி வாங்கிட்டு வந்து அத்தனை பேருமோ உட்காந்து பொங்கி சாப்பிடுவோம் எங்களுக்கு வேலை கிடைச்சா ரோடு போடுறதுக்கு கூப்பிட்டா போய் வேலை செய்வோம் கிடைக்கலன்னா உள்ள சுருண்டு கிடப்போம் பட்டினியில இப்படி எங்கள் வாழ்க்கை பத்து வருஷமா போய்கிட்டு இருக்குதுங்க அப்படின்னா இது வந்து ஏழ்மையை குறிக்கிறதுக்கு குடிசையை தான் காட்டுவாங்க முந்தையெல்லாம் இப்ப பைப்ப காட்டணும் போல் இருக்கு அந்த அளவுக்கு நிலைமை மோசம் ஆயிடுச்சு குடிசைலயாவது ஒரு கும்பிடு போடுங்கப்பா ஒரு நல்ல வீடாவது கிடைக்கும் முதல்ல அப்படின்னு நான் நினைக்கிறது உண்டு அவங்களுக்கு இந்த அறிவு இருக்கிறது இல்ல வானத்திலே தோன்றும் சூரியன் உண்மையிலேயே வந்து இறைவனுடைய ஒரு சொரூபந்தான் அப்படிங்கிற ஒரு நினைப்பு அவங்களுக்கு கொஞ்சமாவது இருந்திருந்தா டெய்லி ஒரு அரை வினாடி அவனை நோக்கி வணங்கினாலும் உடனடியா இல்லாட்டியும் ஒரு ஆறு மாசத்துல ஒரு ஒரு வருஷத்துல ஏதாவது ஒரு நல்வாழ்வு ஏற்படுமே இந்த எத்தனையோ ரகசியங்கள் இந்து மதத்தில் இப்படி வந்து இருந்தும் புதைந்து காலத்தினுடைய ஓட்டத்தில் அழிந்து போய்விட்டனவேன்னு ரொம்ப வருத்தப்படுவேன் அதான் அங்க சகல துன்பங்களும் உங்களுக்கு போகட்டும் பாலு ஆத்தப்பகா அடுத்தது லக்ஷ்மி அபார அபாரம் அப்படிங்கிறார் லக்ஷ்மி அபாரம்னா மிக உயர்ந்த செல்வம் இங்க லட்சுமிங்கிறது செல்வத்தை குறைக்கும் மேலான செல்வம் நன்னர் நலம் மிகச்சிறந்த செல்வம் எல்லாம் உங்களுக்கு வரட்டும் அப்படிங்கிற அதாவது செல்வத்திலேயே இப்போ கடன் வாங்கி கல்யாணம் இருக்கு கவர்மெண்ட்ல வந்து லோன் வாங்கிடுறாங்க பத்து வருஷத்துக்குள்ள அடைச்சிருங்க சொல்லிடுறாங்க அதை வச்சு ஒரு போட்டோஸ்காபி ஆரம்பிக்கிறாங்க அது ஒரு டயர் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அது பிஷிங் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறாங்க இவங்க வந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு அந்த கடனுக்கு வட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க கடனே அடைக்க முடியல வெளி பார்வைக்கு ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மாதிரி தெரியும் ஆனால் அது கடனில் ஓடிக்கிட்டு இருக்கு அது மேன்மையான செல்வம் இல்லை மேன்மையான செல்வங்கிறது என்னென்ன நம்முடைய செல்வத்துக்கு வேற யாரும் நம்ம தவிர உரிமை கொண்டாடக்கூடாது நீ வச்சிருக்கிற காசுல இத்தனை பெர்சன் எனக்கு வட்டியா வரணும் இத்தனை பெர்சன் நான் கொடுத்தது நீ திருப்பி கொடுக்கணும் என்கிற அச்சம் இல்லாத இது முழுக்க முழுக்க என் காசுதான் யாரும் கேள்வி கேட்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு மேன்மையான செல்வமா இருக்க வேண்டும் அதுவும் நிறைய எடுக்க எடுக்க வளர்வதா இருக்க வேண்டும் இன்னைக்கு பத்து ரூபா செலவு பண்ணால் நாளைக்கு இருபது ரூபா வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அதிர்ஷ்டமாக இருக்கணும் அதான் வந்து ஏறுசாத்தான அதிர்ஷ்டம் அப்படி ஒரு வரணு லட்சுமியும் அபாராம்கிற ரொம்ப மிக மேன்மையான செல்வம் அது வந்து பணம் மட்டும் இல்லை சகலவிதமான செல்வத்தையும் குறைக்கும் உடல்நலத்தையும் குறைக்கும் சாண்டுவர் ராமமூர்த்தின்னு ஒரு சர்க்கஸ் கம்பெனி ஓனர்ங்க அவர் வந்து என்ன பண்ணுவார்னா ரெண்டு பக்கமும் அறுபது மைல் வேகத்தில் ஓடுற ரெண்டு அம்பாசிடர் இருக்காரு உன்னை இந்த கையால் உன்னை இந்த கையால் பிடிச்சி நிறுத்திடுவார் அவன் ஸ்டார்ட் பண்ணி போட வேண்டிய ஆக்சிலேட் போட்டு மிதி மிதி மிதிக்க வேண்டியதான் இந்த மனுஷனும் அசைக்க முடியாது சர்க்கஸ் கம்பெனி முதலாளி அவரே ஒரு பெரிய சர்க்கஸ் ஆர்டிஸ்ட் தான் உலகம் ஒரு வெஜிடேரியன் அவருக்கு ஒரு தும்மல் கூட வந்தது இல்லையா இருமல் கூட வந்தது இல்லையா காஞ்சி பரமாச்சாரியிட்ட வந்து என்னுடைய சர்க்கஸ் கம்பெனி நீங்கள் வரணும் உங்கள் பாதம் படணும் ரொம்ப நாள் கேட்டாரான் அவர் நான் சினிமாவுக்கும் போனதில்லை நாடகத்துக்கும் போனதில்லை இதுக்கெல்லாம் வரமாட்டேயான உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு தன்னுடைய ஆர்டிஸ்ட் சில பேர் கொண்டு வந்து இவர் மடத்தில் சர்க்கஸ் செஞ்சு காமிச்சாரான் நீங்கள் தான் அங்கே வர மாட்டேங்கிறீங்க நான் இங்கே வர்றேன் அப்படின்னு சொல்லி சில சின்ன சின்ன விதை செஞ்சு காமிச்சாரான் அப்போ வந்து இந்த ரெண்டு காரை எப்படி சொல்லித்து காமிச்சிருக்கிறாரு அப்போ அவர் ஆச்சரியப்பட்டு நீங்கள் என்ன என்ன மாம்சம் சாப்பிட்றீங்க எவ்வளோ மாம்சம் சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டார் நான் மாம்சமே சாப்பிட்றது இருக்கேன் நான் வெஜிடேரியன் தாங்க அப்படின்னா ஏன் வெஜிடேரியன் உடம்புல இவ்வளோ தர் திராணி இருக்குது அப்படின்னா அவர் திருப்பி கேட்குறான் யானை என்ன வெஜிடேரியன் தானுங்க குதிரை வெஜிடேரியன் தானுங்க ஜல்லிக்கட்டு காலை கால மாடெல்லாம் வெஜிடேரியன் தானுங்க அதனால வந்து இதுக்காக சம்மந்தமே கிடையாது ஏன்னா வெஜிடேரியன் இருக்கிறனால நோய் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இப்படி உடல் பலத்திலே நிகழ்ச்சியாக இருக்கக்கூடியது உடல் நல செல்வம் அந்த செல்வம் வேணும் ஆயுள் செல்வம் மக்கட்செல்வம் வீட்டில் மனைவி மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்ன்றான் அது ஏன்னா அந்த வீட்டில் கணவன் மர கேட்டால் தெரியும் ஆமாங்க ஆமாங்க அப்படிமா எவனோ ஒருத்தனுக்கு தாங்க அமையுது நமக்கெல்லாம் அமையுதுங்களா அப்படிமா அது என்னன்னு அங்கே சட்டி முட்டி உடையுது அங்கே இந்த வீட்டில் அந்த மாதிரி மனைவிகளை போய் கேட்டால் கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரமுங்க அது போது அதை யாருக்கும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்படி குடும்பத்தில் மகிழ்ச்சிங்கிறது ஒரு செல்வம் குழந்தை செல்வம் மருமக வர்ற மருமக நல்ல மருமகளாக வரணும் மருமகளை நாம குடும்பப்படுத்துறதுக்கு முன்னால அது நம்மளை குடும்பப்படுத்திடுச்சுன்னா அப்படி இப்போ காலம் அப்படி போய்கிட்டு இருக்குதுங்க அதனால அது ஒரு செல்வம் எல்லாமே நமக்கு வந்து ஒன்னா சொல்லி வச்சாமல் கூடி வைக்கணும் அதான் லக்ஷ்மியும் அபாராமு சூப்பர் எக்ஸலன்ட் பார் எக்ஸலன்ஸ் அப்படிங்க பார் எக்ஸலன்ஸ்னா ஒரு குறிப்பிட்ட அட்டைன்மெண்ட் மிகச்சிறப்பாக இருக்குமானா அதை பார் எக்ஸலன்ஸ் அப்படிமான அந்த மாதிரி லட்சுமி அபாரம் மிக உயர்ந்த செல்வத்தை ஞான செல்வமும் அப்படி ஆன்மீக செல்வமும் அப்படி அறிவு செல்வமும் அப்படி ஒரு போட்டி பொறாம சண்டை வெற்றி செல்வமும் அப்படி மோட்சம் அதுவும் செல்வம் தான் திருமகளுக்கு ஒரு பேர் உண்டு அபாரம் அபர இவ குஹ குஹன இங்கே முருகனை போல் மேன்மையான இந்த அபரங்கிறது முருகனை போய் சேரும் முருகனுடைய வீரமும் வெற்றியும் மிக மேன்மையானதாக இருக்கிறது அது மாதிரி நீங்கள் முருகனை போல் நீங்கள் வெற்றி பெறுங்கள் முருகனுக்கு தோல்வி வந்ததில்லை தேவேந்திரன் முருகனை தான் எல்லாத்துக்கும் நம்பியிருந்தான் அவனால் தோற்கடிக்க முடியாத அசுரனை முருகன் தோற்பித்தான் வீரத்துக்கு பெயர் பெற்றவன் சத்வகுணம் அதிகமாக உள்ளவன் அதனால அவனுக்கு இருப்பது போல உங்களுக்கு தேஜஸும் உங்களுக்கு வெற்றியும் செல்வங்களும் வந்து குவியட்டும் அப்படி குவிகிற போது அவங்க அப்பா சிவபெருமான் அந்தகாரர் இருக்கிறாரு அவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக உங்களுடைய மேன்மையை கண்டு உங்களுடைய உற்றார் உறுப்பினர்கள்லாம் பொறாமப்படாம இருக்கணும் சில இந்த சினிமா துறையில எல்லாம் மகளுடைய இளமையை கண்டு தாய் பொறாமப்படுவாளாம் மகளை விட தானே இளமையா இருக்கணும்னு சொல்லி சில சினிமா நடிகைகள் ஆசைப்படுவாங்க அதுக்கு சில வேலைகள் எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அது எப்படி மகளை பெற்று அவள் இளமையடைஞ்சிட்டானாலே இவளுக்கு வயசு எப்படி மினிமம் வந்து முப்பது முப்பத்தி ரெண்டு இருக்கணும் இல்லை அந்த வயசில் என் மகளை விட தான் இளமையா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க அப்படி ஒரு குடும்பத்துக்குள்ள ஒன்னை பார்த்து ஒன்னும் புறாமப்படாதபடி ஒருத்தருடைய வாழ்வை கண்டு அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லோருமே சந்தோஷப்படக்கூடிய ஒரு குடும்பமாக அவங்களுக்கு அமையணும் அதான் சொல்ற முருகனுடைய வெற்றியை கண்டு சந்தோஷப்படும் சிவபெருமான் அப்படிங்கிறத சொல்றாருங்க இங்கே துரியோதனாதியரும் பாண்டவர்களும் யார் விடாதுன்னா அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்ப மக்கதான் இவனுக்கு ராஜசூயாகம் பண்ணும் போது காசு வந்து குமிஞ்சதான் அதை பார்த்துட்டு துரியோதனனுக்கு மனசு தாங்கல ரொம்ப முன் யோசனையா என்ன பண்ணிட்டான் அந்த ராஜசூயாகம் பண்ணும்போது தர்மன் என்ன பண்ணினா சான்றோர்களை வரவேற்கிற டியூட்டிய கிருஷ்ணன் கொடுத்துட்டான் கிருஷ்ணன் தான் எல்லாருக்கும் பாத பூஜை பண்ணி வாங்க வாங்கன்னு சொன்னது வந்து குவியக்கூடிய காணிக்கை பொருள்களை மொய்யின்னு சொல்றாங்கல்ல மொய் எழுதுற வேலையை யார்ட்ட ஒப்படைச்சான் தெரியுமா துரியோதனன்ட ஒப்படைச்சான் நீதானப்பா நம்பகமான ஆள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ராஜாவும் கொடுக்குற காணிக்கை பொருளாக இந்த லெஜர்ல என்டர் பண்ணி எந்த ராஜா எவ்வளவு கொடுத்தாங்கிறத என்டர் பண்ணி வைக்கிட்டான் அது அவனுடைய நல்ல காலமோ கெட்ட காலமோ அந்த மாதிரி பண்ணான் அவன் ஏன் அப்படி செஞ்சான்னா துரியோதனனுக்கு இந்த மாதிரி ஒரு உயர்ந்த உத்தியோகம் கொடுத்தா அவன் புறாமப்பட மாட்டான் நமக்கு உகந்த தம்பி ஆயிருப்பான்னு அந்த ரோல் அவனுக்கு கொடுத்தான் ஆனா என்ன ஆச்சுன்னா துரியோதனனுக்கு அதெல்லாம் பார்க்க பார்க்க அப்படியே தக தக தகன்னு பொறாம எரியுது என்னடா வர்றமெல்லாம் படிப்படியா தங்கத்தை கொண்டாந்து கொட்டுறான் நூறு படி இரநூறு படி ரத்தனங்களை கொண்டாந்து குட்டுறான் மலை மலையா மலமலையா ஒரு நூறு படி அரிசியை கொட்டி குவிச்சா எப்படி இருக்கும் அவ்வளவு உயரத்துக்கு நவரத்தனங்கள் முத்துக்கள் கோமேதகம் தங்கம் வைரம் எல்லாம் இருக்கு நான் இன்ன தேசத்தை ராஜா இதை எழுதிக்கீங்க நான் கொண்டாந்து கொடுத்தேன்னு யுதிஷர்ட்டை சொல்லுங்க அப்புறம்னு அதை குமிச்சா ஒரு ஹால் நடுக்க பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு பல வண்ணங்கள்ல அதை பார்க்கறாங்க என் ஆயுசில உழவு நான் பார்த்தது இல்லையே அகில இந்தியாவிலும் இருந்து மன்னர்கள் இப்படி கொட்டி கொண்டு வந்து அதனால என்ன ஆச்சா ராஜசூரியாக முடிஞ்ச பிறகு அவங்க ரெண்டு பேரும் ஊருக்கு பெறப்படுறாங்க பெறப்படுறப்ப துரியோதனுடைய முகம் அப்படி சுஷ்கமாய் போச்சு சுருங்கி போச்சு இந்த இஞ்சி வந்து சுருங்குனா சுக்கு சுக்குன்ற பேர் ஏண்டா பருத்துனா அதில் இருக்கிற ஈரப்பச போயிடுச்சுன்னா சுஷ்கம்னா சமஸ்கிருதத்தில் உலர்ந்ததுன்னு அர்த்தம் இஞ்சி உலர்ந்தால் சுக்கு சுஷ்கமாகி விடுகிறது சுஷ்கம்ங்கிற எழுது வார்த்தையானது தமிழில் சுக்கு அப்படின்னு ஆயிடுச்சு அவன் மூஞ்சி அப்படி சுருங்கி போச்சு அப்போ சகுனி கூடவே வர்றான் அவன் சொல்கிறானா துரியோதனனை பார்த்து என்னப்பா துரியோதனா எவ்வளவு குவியல்கள் எவ்வளவு ரத்தனங்கள் அப்படின்னு யோசிக்கிறியா அப்படின்னா அவன் மனசுக்குள்ள அப்படி வெந்துகிடுறான் அவன் பார்த்து மாமா கொஞ்சம் பேசாமல் வாங்க மாமா அப்படின்னா அப்போ சகனி சொன்னேன் நான் இப்போ பேசலேன்னா உன் வேதனை வேதனையாகவே நின்றுடும் நான் இப்போ பேசினா அவ்வளவும் உனக்கு வந்துடும் அப்படின்னா என்னமாம் சொல்கிறீங்க ராவோட ராவாக போய் கொள்ளையடிக்க சொல்கிறீங்களா அப்படின்னா கொள்ளையடிக்க வேண்டாம் ஓப்பன் மார்க்கெட்டில் பெரியவங்க முன்னால் எல்லாரும் பஞ்சாயத்து வச்சு அவளவும் உன்கிட்ட வரத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பகடைக்காயை உருட்டி காமிச்சான் சூதாட்டத்துக்கு கூப்பிடன்னா சொன்னதை செஞ்சு விட்டான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா இவ்வளவு செல்வங்கள் ஒரு காலத்தில் இந்த நாட்டிலே மன்னர்கள் பார்த்திருக்கிறார்கள் இன்னைக்கு சரித்திர ஆராய்ச்சியாளர் நினைந்தமா சொல்கிறாங்க அவ்வளவு தங்கமும் நம்ம கிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ ராமாயணத்திலே மகாபாரதில் இப்படி சொல்கிறாங்கல்ல தூணெல்லாம் வந்து தங்கமாக இழைச்சிருந்தான் தரையெல்லாம் வைரமாக இருந்ததுனால எங்கேயா போச்சு இப்போ அப்படின்னா இங்கே தான் இருக்குன்றாங்க எங்கே இருக்குன்னா நம்ம தாத்தாக்கள் முத்தாத்தாக்கள்லாம் பானைகளையும் தாளிகள்லையும் போட்டு உள்ள பூமிக்கு அடியில் பார்சல் அப்போ அந்த தாத்தாக்கள் மறுபடி வந்து பிறந்தது தோண்டி எடுத்தது அனுபவிக்கணும் அல் அல்லது நமக்கு பிராப்தம் இருந்தால் அது கிடைக்கணும் அது வேற எங்கேயும் போகல இங்கே இருக்குது அப்படின்னு இந்த கோதா பாடினார் வேதாந்த தேசியர் அதே மாதிரி பூ ஸ்துதினு பாடினார் அந்த பூ ஒரு ஸ்லோகத்தில் சொல்றார் புதையல்கள் இந்த பூமியில் எவ்வளவு இருக்குதான் கிருதயுத்து காலத்தில் தங்கம் எவ்வளவு இருந்ததோ வைரம் எவ்வளவு இருந்ததோ அவ்வளவும் புதையல்களாக புதைக்கப்பட்டு இன்னும் இந்த பூமியில் தான் இருக்குது ஆனால் பிராப்தம் இல்லாதவர்களுக்கு பூமாதான் நீ என்ன பண்ணுகிறாய் அந்த புதையல் அவர்களுக்கு எட்டாதபடி பூமியின் நடுப்பகுதிக்கு கொண்டு போய்விடுகிறாய் ஆனால் நல்லவர்கள் இருக்கும்போது அந்த பிராப்தம் உள்ளவர்கள் வரும்போது அந்த புதையல் கிடைக்கும்படி செய்கிறாய் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் உண்மை இருக்குது நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க என்னன்னா ஒருத்தருக்கு ஒரு பிராப்தம் இருக்குமானா அந்த புதையலை அந்த பூமி என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த மணல் மேலே அவன் அஸ்திவாரம் தோன்ற லெவலில் ஒன்று வச்சுருந்தான் இது சாத்தியமாக நீங்கள் நினைக்கிறீங்க மஞ்சள் காமாவில் வந்துட்டால் அந்த முசல்மான்கள் என்ன பண்ணுறாங்க பாதிக்கப்பட்ட நோயாளியினுடைய பத்து வேலைகளை ஒரு பேசின் தண்ணிக்குள்ளே விட்டு ஒரு மந்திரத்தை சொல்கிறோம் அப்படியே அந்த மஞ்சள் பித்த நீர் மட்டும் நகக்கன் வழியாக இறங்கிடுது பேசினில் அந்த பேசின் தண்ணி அப்படியே பத்து நிமிஷத்தில் மஞ்சள் மஞ்ச ஆகிடுது அதே மாதிரி மலச்சிக்கலாலே ரொம்ப அவதிப்படுற நோயாளிகளுக்கு ஒரு மந்திரத்தை சொன்னால் அப்படியே குடலுக்குள்ளே அடைப்பாக இருக்கக்கூடிய மலம்பூரா வெளியே வந்துடுது அதே மாதிரி கர்ப்பத்துக்குள்ளேயே குழந்தை செத்து போச்சுன்னா அந்த காலத்திலலாம் வந்து அபார்ஷன் கிடையாது செசரரின்னு கிடையாது அந்த குழந்தைய வெளியே கொண்டு போறதுக்கு சில மந்திரங்கள் ஜெய்பிச்சா அது அப்படியே வெளியே வந்து பத்தன் விழுந்துருது அப்படி மந்திரங்கள்லாம் உண்டும் அது எதுக்காக சொல்றேன்னா தெய்வ சக்தியினாலே இந்த மாதிரி ஒரு பொருளை கீழே இருந்து மேலே கொண்டு வர முடியும் மேலிருந்து கீழே கொண்டு வர முடியும் ஒரு இடம் விட்டு இடத்தை கொண்டு போக முடியும் இந்த பூமாதேவி என்ன பண்ணுறானா ஒருத்தனுக்கு புதையல் கிடைக்கணுங்கிற பிராப்தம் இருக்கும்போது அந்த பூமி மட்டத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து மேலே கொண்டு வந்து வச்சிடறானா அவன் வந்து கடப்பாரையை போடுவான் நங்குன்னு சத்தங்க எடுத்துக்குவாங்க ஆனா இப்ப என்னடா செய்தி நான் அவரு தேசியர் பாடுறாரு இந்த கலியுகத்துல எல்லா பயிலும் ஐக்கியப்பைலாம் போயிட்டான் இந்த அம்மா என்ன பண்ணிருச்சுட்டான்னா இன்டர்நேஷனல் புதையலை அத்தனையும் உள்ள சர எழுதுச்சான் சென்ட்ரல் இடத்துக்கு போயிடுச்சான் ஒரு பயில ஒன்னும் கிடையாது போங்கடா புதைச்சவனுக்கும் கிடையாது இடிச்சவனுக்கும் கிடையாது போங்க அப்படின்னு இப்ப எல்லா புதையிலும் உள்ளே இருக்குதான் இந்த பூஸ்தியில் சொல்றாரு அம்மா தாயே எங்கள் பாவங்களை முன்னோர் பாவங்களை மன்னிச்சிரு நாங்க தான் முன்னோர்கள பிறந்திருந்தோம் அதனால எங்க பாவங்களை மன்னிச்சிரு அப்போ எங்களுக்கு மறுபடியும் அந்த புதையல்லாம் கிடைக்கும்படி செய்ய அப்படி அப்போ இதுலருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா ஒரு காலத்தில் இப்போ கரன்சி இருந்த இடத்துல தங்கம் இருந்தது இப்போ நம்ம அலுமினிய காசு வெள்ளி காசை வச்சுட்டு காசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அந்த காலத்துல இவ்வளவுக்கு பதிலாக தங்கத்தையே வெட்டி நாணயமாக ஒருவருக்கு ஒரு கொடுத்து கொண்டு இருந்தார்களே தங்கமும் இங்கே தான் இருக்கு அதனால பகவானுடைய அருள் இருக்குமானா அவ்வளவு செல்வமும் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி லக்ஷ்மியும் அப்பாராம அப்படிங்கிறார் புதையில் கிடைக்கிறதுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கு அஞ்சாம் அது அந்த ரகசியத்தை உங்களை சொல்லிடுறேன் இன்னைக்கு அத்தனை ஜோசினி செத்தான் அஞ்சாம் இடத்துல உங்களுக்கு வந்து புதையில் கிடைக்கக்கூடிய கிரகங்கள் சாதகமாக இருக்குமானால் அந்த வயசில் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் அது கிடைக்கிறதுக்கு முன்னால் அதுக்குரிய சாந்தி பரிகாரம் பண்ணணும் பரங்கிப்பேட்டையில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்ததுங்க என்னென்னா ஒரு வயசான ஆள் ஒரு தாடிகார ஆள் வந்து என்ன பண்ணார் கடற்கரைக்கு எதிராக இத்தனை அடி நீ வா வரும்போது உன்னுடைய ஆடு அல்லது மாட்டு கன்று குட்டியை கூட்டிக்கிட்டு வா அதை நான் பலி வாங்கி உனக்கு நான் புதையில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி இன்னும் கனவு வந்தது ரெண்டு நாள் மூணு நாள் வந்து திரும்ப திரும்ப அதே கனவு வரும் சரி என்னடா அப்படி சொல்கிறதுன்னு சொல்லி தன்னுடைய கன்று குட்டியை கூட்டிகிட்டு போனாரன் இவர் முன்னே போயிட்டு இருக்கிற கன்று குட்டி பின்னால் பத்தரி தூரத்தில் வருது திடீர்னு என்ன ஆச்சுன்னா அந்த கன்றுகுட்டியை யாரோ பூமிக்குள்ளே பிடிச்சி இழுக்கிற மாதிரி அதன் முன்னங்கால்கள் ரெண்டும் உள்ளே போயிடுச்சு போன உடனே இந்த ஆள் அது சகதியில் பதிஞ்சிருச்சுனான்னு சொல்லி அந்த கண்ணுக்குட்டியை தூக்கி விட்டு வெளியெடுத்து அந்த பாதையை விட்டு வேற பக்கமாக கொண்டு போய் அந்த பூ இடம்பூரம் அலைஞ்சிட்டு புதையிலும் காணாம் சதையிலும் காணான்ட்டு வீட்டுக்கு போய் படுத்துட்டார் அன்றைக்கு ராத்திரி அந்த தாடிக்கார் மறுபடியும் கனவில் வந்தார் ஏடா நான் தான் சொல்லியிருந்தேன்ல உன் ஆட்டையோ கண்ணுக்குட்டியோ பலி வாங்கி உனக்கு புதையில கொடுப்பேன் நான் பலி வாங்கிக்கிட்டு இருக்கிற போதே பாதையில் அந்த இடம் தான்டா புதையில இடம் அப்படின்னு மறுபடியும் கனவில் வந்து சொன்னார் இவர் என்ன பண்ணிட்டாரு ரொம்ப தந்திரமா கண்ணுக்குட்டியும் இல்ல ஆடும் இல்லாம தனியா போய் அந்த இடத்துல கடப்பாறை போட்டு நங்கு நங்குன்னு தோணுன்னா பதினைஞ்சடி ஆழத்துக்கு மேல தோண்டியாச்சு ஒண்ணும் காணும் திரும்பிட்டாரு அன்னைக்கு கனவுல வந்து மறுபடியும் அதையாள் வந்தாரான் ஏண்டா என்ன ஏன்னா மண்டிய ஒண்ணு இல்லாதவன் நான் என்ன சொன்னேன் ஒரு உயிரை பலி வாங்கிதான் அதை கொடுப்பேன்னு சொன்னேன் நீ வந்து கண்ணுக்குடியை காப்பாற்றிட்டு புதையில கேட்டா அதை இழுத்துட்டு உள்ள போயிட்டேன்டா நீ தோண்டினாலும் கிடைக்காது உங்க அப்பன் கிடைக்காது அது பல நூறு அடி ஆழத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னார் இதை வந்து அவர் நேரிலே சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாருங்க ஏங்க கை கேட்டது வாய் கேட்டாமல் போச்சுங்க கனவில் வந்தது நனவில் நடக்க வேண்டி இருந்ததுங்க நான் ஒரு மடை பையங்க ஏமாந்துட்டேங்க இப்போ அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னா சும்மா புரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டு அண்ணாட ஏதோ சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு நான் மட்டும் அன்னைக்கு சுசாரிப்பா இருந்திருந்தேன்னா எனக்கு புதையலை கிடைச்சிருக்குங்க அப்படின்னு அதுபோல் ஒரு புதையலுங்கிறது ஒரு நபருக்கு கிடைக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு பிராப்தம் போயிடும் அது தெய்வத்துடைய கடாட்சம் போயிடும் அது திடீர்னு ஒரு லாட்டரி டிக்கெட்டு அது திடீர்னு எங்கிருந்தோ எதிர்பாராம ஒரு மாமா ஒரு அத்தை அவ்வளவு எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க இப்படி ஒரு அதிர்ஷ்டம் வரணும்னா தெய்வ கடாட்சம் வேணும் அப்படி கடாட்சங்கள் அபாராம் அபய குஹோ அகர்பதேர் ஆத்தப்போ வக இதனால உங்களுக்கு நிறைய செல்வங்கள் வரும் என்று சொல்லுவார்கள் இந்த இருபத்தி அஞ்சாவது ஸ்லோகத்துக்கு அந்த பவர் உண்டுங்க பணம் வேணுங்கிறவங்க இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கலாம் இதை விட முக்கியம் என்னன்னா அடுத்த வாரம் நம்ம படிக்க போகிறோமே இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தை படித்தா கண் பார்வை எழுந்தவர்கள் உடனடியாக கண் பார்வை பெறுவார்கள்னு நீங்கள் வச்சிருக்கிற புத்தகத்திலேயே போட்டிருக்கு அதனால அடுத்த வாரம் வந்து மறக்காமல் வாங்க கண் பார்வை மங்களாயிருப்பவர்களும் வாங்க கண் பார்வை நல்லா இருக்கிறவங்களும் வாங்க நல்லா இருக்கிறவங்க எதுக்கு வரணும்னா அவங்க மங்கள் ஆகாமல் இருக்கிறதுக்கு வர வேண்டாமா அதனால கண் பார்வைக்கு என்று சொல்லப்படும் ஸ்லோகம் அது இன்னைக்கு ஸ்லோகத்தை பாரா என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னா பணம் கிடைக்கும் அடுத்த வார ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண் பார்வை கடைசி வரைக்கும் உங்களுக்கு இதாக இப்போ சமீபத்தில் ஒருத்தர் ஹிந்துவில் என்னை பற்றிய கட்டுரையை பார்த்துட்டு ரொம்ப நாள் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாலே என்னை சந்தித்த ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி வந்தார் வீட்டுக்கு வந்தார் என்னை யாம்பர் க முத்திரடியார் அப்படின்னாரு ஆமரடியார் உங்களுக்கு வயசு ரொம்ப இருக்குமே எழுபத்தெட்டு வயசு ஆகிப்போச்சு அப்படின்னாரு என்ன உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டேன் ஒரு குழா நல்லா இருக்கிற இப்போ எதுக்காக வந்தேன்னா எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னா எழுபத்தெட்டு வயசாகுது இவருக்கு வேலை வாங்கி கொடுக்கணுமா இவர் ஏற்கனவே ஏக்கர் கணக்கில் நிலம் வச்சுருக்கிறாரு மாதம் மாதம் வட்டி பணமே அவர் மகக்கிட்டேருந்து மூவாயிரூவா வந்துக்கிட்டு இருக்குது சொந்தத்தில் வீடு இருக்குது இப்போ பெரிய பணக்காரங்க வைங்களேன் சும்மா இருக்க முடியலைங்க எதாவது செய்யணும் வேலை வாங்கி கொடுங்கன்னாரு சரி இப்போ கண் பார்வையெல்லாம் எப்படி இருக்குதுங்க நல்லா இருக்குது பாருங்கள் படித்து காட்டுறேன் அப்படிங்கிற வெள்ளெழுத்தமில்ல கிட்ட பார்வையும் இல்லை தூர பார்வையும் இல்லை எல்லாம் அருமையாக இருக்குதுங்க கண் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது காது கிளீனாக கேட்குது முடி ஒரு முடி கொட்டலை என்ன விளையா மாறி போச்சு அவ்வளோதான் பல்லு ஒரு பல்லு கூட விடலை தாடியமாக நடக்கிறாரு குரல் கம்பீரமாக இருக்குது இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னா அவர் சொல்ல எங்க பரம்பரையில் யாருக்குமே கண்ணு சாகுற வரைக்கும் அமைஞ்சு போனது இல்லைங்க காதும் அமைஞ்சது இல்லை கண்ணு அமைஞ்சது இல்லை எங்க குடும்பமே அப்படிங்கிறாரு அப்போ இந்த மாதிரி ஷார்ட் சைட்டும் இல்லாமல் லாங் சைட்டும் இல்லாமல் மனுஷன் வாழ முடியும் இந்த ஆப்டிக்கல் ஷாப் வந்த பிறகு இந்த கண் டாக்டருக்கு படிச்சுட்டு அவங்கவுங்க தனக்கு காசு வரணுங்கிறதுக்காக அர்ச்சனை பண்ணுவாங்க போல் இருக்கு ஊர்ல இருக்கிறப்ப கண்ணெல்லாம் அமைஞ்சு போகணும் அப்படின்ட்டு அதனால என்ன ஆகி எல்லா ஆளுக்கும் ஒரு கண்ணடியும் மாட்டி தாங்க நாற்பது வந்தால் அது எல்லாருக்கும் உள்ள தலையெழுத்து அது மாதிரி இன்னைக்கு ஆகி போச்சு ஆனால் உண்மை அதல்ல நம்முடைய முன்னோர்கள்லாம் கடைசி வரைக்கும் தொண்ணூறு வயசு வரைக்கும் நூறு வயசு வரைக்கும் கண் நல்லா ஷார்ப்பாக இருந்து காது நல்லா கேட்டு அப்படி இருந்திருக்கிறார்கள் அதனால் இந்த ஸ்லோகத்தெல்லாம் நீங்கள் சொல்லிக்கோங்க இதில் சொன்னபடி நடக்கும் நம்பிக்கை தான் வேணும் சில பேர் வந்து நம்பிக்கை இருக்காது என்னங்க ஒரு ஸ்லோகத்தை சொன்னால் கண் சரியாக போயுமா அப்படின்னு நான் தான் சொன்னேன் பித்து புள்ளி முருகதாஸ் இதை சொல்லி தான் அவருக்கு போன கண்ணே வந்திருக்கு அவரு அந்த அதனுடைய மகிழ்ச்சியினால்தான் அவர் வந்து குறைஞ்ச வேலையில் உங்களுக்குலாம் அந்த புத்தகத்தை கொடுத்துருக்குறார் எனவே இன்றைய ஸ்லோகத்தையும் பாராயணம் செய்யுங்கள் அடுத்த வாரமும் அவசியம் வாருங்கள் என்று சொல்லி இன்றைய உபயோதாரர்களான வைஷால் திருமதி லட்சுமிபாய் அம்மேர்வர்களுக்கும் திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களுக்கும் இடமளித்த கோவிலா இருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாளைக்கு இங்கே சுந்தரகாண்டம் வெள்ளிக்கிழமை ராமாயணத்தனி ஸ்லோகம் சனிக்கிழமை லட்சுமி சதசனம் ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் செவ்வாய்க்கிழமை சூரிய சகசனம் மீண்டும் அடுத்த புதன்கிழமை சூரிய சதவத்துக்கு சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்